சார சி நம்மாரி சாரி ஃபுட் தீ மது அபூஜையில் அனுப்பிய உமர் அவர்கள் குஜராத்தில் சேர்ந்து கொண்டதை தெரிந்த குரட்சிகள் நமது முகமது நபி சல்லல்லாஹூ அழகிய செல்லும் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதாராகிய எல்லா பன்முகாட்சியின் பின்பற்றார்களையும் கேவே அபு தாலிப் என்னும் ஒரு மலைக்கணவாக்கி மூன்று வருஷங்கள் வரை அடைத்துவிட்டு நீட்டித்தார்கள் அதிலும் விரோதிகள் முயற்சி பயன்படவில்லை பிறகு நமது தீர்த்ததட்சி அவர்களின் பெரிய தந்தையாரான அபு தாலீப் அவர்களும் நமது மனைவியான ஹரிஜா பிராத்தியார் அவர்களும் மவுத்தாக்கியிருக்கார்கள் அதன்பின் நகருக்கு தமது கிருஷ்ணர்களுடன் சென்று இஸ்லாம் மத பிரச்சாரம் செய்து வந்தார்கள் அப்போது அங்குள்ள சில திஸ்ட தலைவர்களால் கல்லால் அடித்து பேசப்பட்டார்கள் மீண்டும் மொத்த மாநகர வந்து மதீனாவிலிருந்தும் சிற ஊர்களில் இருந்து வரும் யாத்ரீர்களுக்கு இஸ்லாத்தின் பெருமையை உபதேசித்து வந்தார்கள் இக்காலத்தை தான் நமது நதிநாயகம் தன்னல்வாக அருகே செல்லும் அவர்கள் குராப்பின் வீதேறி ஏழு வானதி கடந்து மெகராஜிக்கு சென்று அல்லாஹு தாராவின் மகாத்யன் போன்றும் குதிரத்தோல் முந்தகா என்னும் இழந்த விருப்பத்தில் அடைந்து அங்குள்ள பல அதிபயங்களைக் கண்டு திரும்பினார்கள் இந்த மதுரை நம் போன்ற குத்தறி உள்ளவர்கள் விவரமாக சொல்ல முடியாது இவ்வளவு பெருமை குழந்தைய நமது நவிநாயகன் அவர்களின் மதீனாவாசிகளை சிலர் தங்கள் தொண்ட ஊருக்கு உதயம் செய்யும்படி வேண்டினார்கள் வேண்டுகோள் திணங்கிய நாயகம் அவர்களை நபிப்பட்டம் பெற்ற பதிமூன்றாவது வருடம் ஆரம்பத்தில் மதீனா போகும்போது ஆண்டவன் கட்டளைத்தான் அதன்படி பிரயாணமாகும் தினத்தன்று இரவு ரோகிகள் தம்மை சொல்வதற்காக புரிந்திருக்கும் தெரிந்து தமது பிரதமர் சித்தியரான அபு பக்தர் சுத்தீர்க் அவர்களை கொண்டு மக்காவிட்டு புறப்பட்டார்கள் இது தெரிந்த குரட்சிகள் நாயகம் அவர்களை புரட்டி கொண்டு வரவே வழியிலுள்ள ரவுர் என்னும் மறைப்புகழப்பில் இருவரும் மறைந்து வந்து அடகுத்து புறப்பட்டு வரும் வழியில் ரோடுகளால் அனுப்பப்பட்டும் மத்தாவாசி நூறு ஒற்றமை பருப்புக்காக நாயகன் அவர்களை சொல்ல புறப்பட்டுக் கொண்டு வந்தான் ஆழ்ந்தவன் சோதனையால் சுராச்சாவுக்கு தன் குதிரையால் பல இடங்கல்கள் ஏற்பட்டுவிட்டது நாயகம் அவர்களிடம் பெருமதிட்டான்பே அபூபக்தர் அவர்களிடம் மதீனா போய் சேர்ந்தார்கள் இதுதான் நமது நாயகம் அவர்கள் கருதையில் குதிரை என்று புகழ்ந்து செல்லப்படுவது நமது நவிநாயகம் அவர்கள் மக்களை விட்டு புறப்பட்டு நெடுங்கூரம் வடக்கில் உள்ள மதியனாவுக்கு சென்று அங்கே உள்ள யகூதுகளையும் மற்றவர்களையும் சீர்திருத்தம் செய்து உதலாட்டை கேட்டு வந்தார்கள் ஆனால் மக்காலில் உள்ள குறைச்சிகள் மட்டும் முஸ்லீம்களிடம் வைத்த குரோதத்தை மறந்துவிடவில்லை இரண்டு முறை பெரும் படையுடன் திறந்து வந்து பதிரனும் இடத்திலும் உகதன்னம் மலையடி வாரத்திலும் கண்டகிட்டு முஸ்லீம்களை பின்னாபின்னப்படுத்தினாலும் குறைச்சிகளுக்கு வேன் கிடைக்கவில்லை இந்த உகதண்ணம் யுத்தத்திற்கு முன்னேதான் நமது பாத்துமான் அவர்களுக்கும் அன்போ அவர்களுக்கும் விவாதம் அடங்கேறியது இந்த யுத்தத்தில் நமது நாயகம் அவர்களுக்கு எதிரிகள் எரிந்த தன்னால் இரண்டு உதவிந்தன மீண்டும் எதிரிகள் அரபு நாடு முழுவதும் உள்ள எல்லா மக்களையும் முனைச்சூட்டி இருபத்தி நாலாயிரம் படைகளை பெருத்திக் கொண்டு மதீனா வந்து சண்டையிட்டார்கள் அதிலும் ஜெயமில்லாமல் திரும்பி ஓடிய குறைச்சிகளை நமது நாயகம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்றாலும் இரோதிகளின் இயற்கை குணம் மாறாததால் முஸ்லீம்களுக்கு உதவியா இருந்தவர்களை கொன்று குவித்தார்கள் நபி அவர்கள் பதினாயிரம் முஸ்லிம்களுடன் சென்று சண்டை செய்யாமலும் ஒரு இரத்தம் கூட சிந்தாமலும் அம்மட்ட மாநகரை கைப்பற்றிக் கொண்டார்கள் இதற்கிடையில் அரபு நாட்டு பல பகுதிகளிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக வலிய வந்து இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கபாவுக்கு ஹஜ் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் பாமர ஒருஸ்லிம்களுடன் மக்காவுக்கு புறப்பட்டு வந்து தம்முடைய இறுதி ஹஜ்ஜியை நிறைவேற்றி கொண்டார்கள் சமயம் அருகில் உள்ள அரபாத் மைதானத்தில் ஹஜ்ஜி செய்த போது அப்பெரும் கூட்டத்தில் ஏகசெய்த கொள்கையையும் அடிமைகளின் விடுதலையையும் சகோதர வணங்கியையும் ஒருமை சத்தியம் ஸ்திரீகளின் உயர்வு முதலியவற்றை எடுத்துவது கொலை களவு காமம் கல் தூடு முதலிய பாதகங்களை நீக்கி பத்தியத்தன்மார்க்க வழியை பின்பற்றுமாறு பிரசங்கம் செய்து மதீனாவுக்கு சென்று எதிரி பதினொன்னு ரபி உள்ள மாதம் முதலில் பார்த்தாகிவிட்டார்கள் சகோதர சகோதரிகளே நமது நாயகம் அவர்கள் கூறியபடி முஸ்லீம்களாகிய நாம் அனைவரும் பாதகங்களை அறவே ஒழித்து ஆண்டவன் சகோதரத்துவம் பொறுமை முதலிய உத்தம குணங்களை கடைபிடித்து நடப்போமாயின் அதுவே நமது நதி செல்ல உள்ளாக அழைவு அவர்களின் பெருமையை விளக்குவதோடு அவர்களுடைய கிருபைக்கும் ஆண்டவன் கிருபைக்கும் பாத்திரர்களாவோம் மீதா நபி மண்டபா நாயு நபி நாய